வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி காஞ்சி மகா பெரியவர் மடத்தில் இருந்த சமயம் அங்க அடிக்கடி வித்வத் பரீட்சைகள் நடக்கும் பலரும் தாங்கள் கற்றுக்கொண்டு வந்த வித்தைகள் குறித்து பெரியவர் முன்னிலையில விவாதம் பண்ணுவாங்க அந்த சமயத்துல பலருக்கும் தெரியாத புது புது விஷயங்கள் மற்றும் தத்துவங்கள் மகா பெரியவர் வாக்கில் வெளிப்படும் இப்படித்தான் ஒரு நாள் அந்த விவாதம் சாப்பாட்டை பற்றி நடந்துச்சு கொழம்புக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம் இப்படி ஒரு கேள்விய ஒருத்தர் எழுப்பினாரு ரெண்டுலயுமே பருப்பு மஞ்சள் புளி பெருங்காயம் உப்பு கறிவேப்பில கொத்தமல்லி தலை இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இறுதியா மகா தீர்ப்பு சொல்ற நேரம் எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவர் சொன்னாரு கொழம்புல தான் இருக்கும் ரசத்துல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறுத்திட்டாரு கொழம்புல போடுற காய்கறியத்தான் பெரியவர் சொல்றாரு ஏன்னா ரசத்துல நாம காய்கறி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினைச்சாங்க ஆனா ஒரு சிலர் ஆஹா ஓஹோ என்ன அற்புதமான பதில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உடனே பெரியவர் எல்லாருக்கும் புரியுற மாதிரி விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாரு எல்லாரையும் பார்த்து மகா பெரியவர் ஒரு கேள்வி கேட்டாரு எல்லாரும் சாப்பிடும் போது எதை எதை எந்த வரிசையில சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு உடனே எல்லாரும் மொத்தமா சேர்ந்து முதல்ல குழம்பு அடுத்து ரசம் அப்புறம் பாயசம் கடைசியா மோர் சொல்லிட்டு முதல்ல குழம்பு இதுல தான் இருக்கு அதாவது பொறந்து விவரம் தெரிஞ்சதுமே தான் அப்படிங்கிற அகந்த மனசுல வந்து ஓட்டிக்கிறது அதனால தீர்த்து அடுத்த கட்டத்துக்கு போறோம் அப்பதான் ஒரு தெளிவு வந்து விடுறது அதாவது ரசமான மனநிலை அது வந்ததுமே எல்லாமே வாழ்க்கையில பாயசம் மாதிரி இனிப்பா இருக்குது கடைசியா மோர் மோர் எப்படி வந்துச்சு பால்ல இருந்து அதை தயிராக்கி அதனை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துட்டு அதுக்கு பின்னர் மிஞ்சி இருக்கிறதுக்கு பேர்தான் அதாவது இருந்து இனி எதையும் பிரிச்செடுக்க முடியாது அதாவது அடுத்த பிறவி கிடையாது இப்படித்தான் நாமளும் அகங்காரத்தை விட்டு மனசு தெளிஞ்சி ரசமான வாழ்க்கைய இனிப்பா அனுபவிச்சுட்டு கடைசியில பரமாத்மாவில கலந்துட்டா அதற்கு பின் எதுவும் இல்லை அதாவது சாதாரண மக்களுக்கு கூட இந்த அடிப்படை விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டு முறையின இந்த வரிசையில அமைச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் அப்போ இனி மதிய சாப்பாடு நேரத்துல எல்லாம் இத நாமும் நினைவுபடுத்திக் கொள்ளலாமே